வணக்கம் நாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. மருந்து வளர்ச்சி ஆராய்ச்சிக்கான க்ளோ லேப் ஐதராபாத்தில் அமைய உள்ளது இரண்டு சர்வதேச அருங்காட்சியக தினம் மே பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்று ரோஷினி திட்டம் கேரள மாநில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆண்டு மே பதினெட்டாம் தேதி யார் நிகழ்த்திய உரையை நினைவு கூறுவதற்காக முதல் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் அனுசரிக்கப்பட்டது இரண்டு உலக தேனி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று எந்த தினத்தை நினைவு வகையில் வேலூர் மாநகராட்சி புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போ